ஒருவர் கல்வியை தேடி சென்றால் அவர் திரும்பி வரும் வரை அல்லாஹுவின் வழியில் உள்ளவராவார் என்று நபிசல்லு அணைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு ஆறு நான்கு ஏழு இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்